அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஐயாமல் எனும் பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் நாட்களில் நோன்பு வைக்குமாறு எங்களுக்கு நபி செல்லும் வணிக செல்லும் அவர்கள் கட்டளையிட்டார்கள் அபோதா இரண்டு நான்கு நான்கு ஒன்பது